சபையில் நாம் நம்ம அநேகர் மற்றவர்களுக்கு இடம் தன்மையை கத்தர் மாற்றணும் கொடுத்ததுனால உடனே சொல்றேன் ஒவ்வொருவனும் சகோதரனுக்கு முன்பாக இடரலையும் தடுக்கலையும் போடாது இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு டைம் ரோமர் பதினான்கு பதிமூன்று ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல் போடல் ஆகாது என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு தீர்மானம் ஒரு பிரதிஷ்டங்கிறதுல நம்ம பல விதங்களில் பிரதிஷ்டை பண்றோம் நம்ம வந்து பல விதங்களில பிரதிஷ்டை பண்றோம் முடியில பிரதிஷ்டை பண்றோம் உடையில பிரதிஷ்டை பண்றோம் உணவுல பிரதிஷ்டை பண்றோம் பல காரியங்களில் நமக்கு எப்படி எப்படி ஆவியான ஒரு ஏவுதல் கொடுக்கிறாரோ தூக்கத்தை பிரதிஷ்டை பண்றோம் பணத்தை பிரதிஷ்டை பண்றோம் சில காரியங்களை அனுபவிக்க மாட்டோம்னு சொல்கிறோம் சில காரியங்களை விட்டு விடுறோம் சொல்றோம் ஆனா இதுல ஒரு தீர்மானம் இருக்கு நான் யாருக்கும் இடரலா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் டக்குன்னு வசனம் ஒரு தூண்டுதல் வந்ததுனால உங்களுக்கு என்ன சொல்றேன் சொல்றேன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போட மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தடுக்கல் இடரல் இந்த ரெண்டுமே அனநம்பிதான் தடுக்கலும் இடல் அண்ணனு ஆனா இந்த தடுக்கல இடலுங்கிறது பெரிய பாவம் அதாவது இயேசு ரெண்டு காரியத்தை ஐயோன்னு சொன்னார் இயேசு சொன்ன ரெண்டு காரியம் ஐயோன்னு அதுல ஒன்னு என்னது என்னது உண்டாக்குறவனுக்கு ஐயோ ரெண்டாவது என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு சொன்னாரா இல்லையா சொன்னாரா என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ இடல் அவன் மூலமாக அதாவது இந்த ரெண்டுக்கும் வந்து இது கிடையாது அதாவது எக்ஸாம்ஷன் கிடையாது மன்னிப்பு கிடையாது இது வந்து அத போட்டு பிர அக்கா மன்னிச்சிருங்க பசகர் மன்னிச்சிருங்க சகோதரி மன்னிச்சிருங்க புருஷனே பிள்ளைய மனைவி என்ன கிடையாது மன்னிப்பே கிடையாது இடத்துல உண்டாகிறதோ அவனுக்கு கையோ அவன் என்ன செய்யுங்க இயந்திரக்கல்லை கட்டி நடு சமுத்திரத்துல அமர்த்துக்கிறது ரொம்ப லேசான காரியங்கற அது என்ன எந்திரக்கல் ஏன் அந்த கல்லு கட்ட சொன்னாரு அது நடுல ஓட்ட இருக்கும் எந்திர கல்லுதான் என்னது இந்த திரிகிற மாதிரி செக்கு கல் அது நடுவில் என்ன இருக்கும் ஓட்ட இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் உன்னை கட்டிட்டு அந்த கல்லு கூட உருவிக்கு வந்துடக்கூடாது சில்லர அடிச்சு கிணத்துல குளத்துல கட்டி போய் பாடி வந்து தண்ணிலும் ஒரு லிக்கு பிறகு நாள் எங்கரும் அதுக்காக இடாக்கணுக்கு எப்படிப்பட்ட கல்லை கட்ட சொன்னாரு கல் உருவவே உருவக்கூடாது இருக்கணும் நடு சமுத்திரத்துல ஆழத்துல சரி நம்ம எத்தனை பேர் எந்தெந்த சூழ்நிலையில மற்றவங்களுக்கு தடுக்கலாம் இருந்திருப்போம் இரலா இருந்திருக்கும் அவனாலதான் கெட்டு போயிட்டேன் அவளால தான் கெட்டு போயிட்டேன் அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் மட்டும் இல்லைன்னா அவன் மட்டும் இல்லைன்னா நான் எங்கயோ போயிட்டு இருப்பேன் என் பிசினஸ் கெடுத்துட்டான் அதை என் ஜபத்தை கெடுத்துட்டான் ஊழியத்தை கெடுத்துட்டான் முன்னேற்றத்தை கெடுத்துட்டான் வளர்ச்சியை கெடுத்துட்டா நான் அப்படி போயிருப்பேன் இப்படி போயிருப்பேன் இதெல்லாம் நம்ம சொல்ற காரியங்கள் சரி அதெல்லாம் அப்படி விட்டுருங்க நாம யாருக்கெல்லாம் இடலா இருந்திருப்போம் நம் நிமித்தம் எத்தனை பேர் இடத்துக்கு போயிருப்பாங்க என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிற மனுஷன் என் நிமித்தம் யாருக்கு நினைஞ்சிராதீங்க இடரல் அடைஞ்சிராதீங்கன்னு சொன்னாரு யாருக்காக வார்த்தையை சொன்னாரு யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு டவுட் வந்து அவர் நினைச்சாரு நம்மள சிறைச்சாலையில் வந்து பாப்பாரு விடுதலையாக்கிடுவாரு அற்புதம் செய்வார்ன்னு நினைச்சார் இவர் கண்டுக்காமல் போனவொடனே இவர் ரெண்டு சீசனை கூப்பிட்டான் போய் கேளுங்க நான் கரெக்டாக தான் யானசாரம் கொடுத்தேன் அனுசாரம் கொடுக்கும்போது ஆவியானவர் இறங்குனார் இவர் உலகத்தின் பாவங்களை சோர்ந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன் குரோடனை பார்வேடாயை செஞ்சிட்டாரு செவடனுக்கு எல்லாமே செஞ்சுட்டாரு பட்டு எனக்காக ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு ரெண்டு சீசனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டான் ஜெயிலருந்து ஏசுட்டு அனுப்பிவிட்டான் ஜெயிலிருந்து ரெண்டு பேரும் வர்றாங்க வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொரு வர காத்திருக்கணுமான்னு யோவான் சனன் கேட்க அப்பதான் விசுவாசலே என் நிமித்தம் பாக்கியமா நீங்கள் காண்கறையும் போய் அவனுக்கு நிச்சயங்கள் சொல்லுங்கள் குருடர்கள் பார்வையிடுகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மறித்தவர் எலும்புறாள் போய் சொல்லு அவனை விசுவாசல தடுமாற விடாதாங்கிறார் இப்ப நமக்கும் கூட காலம் தாழ்த்தும் போது சில காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ள விசுவாசல என்ன வருது அந்த சப்ஜெக்ட் இப்ப போல ஆனா நாம் மற்றவர்களுக்கு இடமா சொல்லுங்க ஒருவேளை நாம் சரியா தான் இருந்திருப்போம் இடம் நம்முடைய பேச்சு மற்றவங்களுக்கு இடலா இருந்திருக்கும் புரியுதா சமீபத்தில் டெல்லியில ஒரு பெண்ணை வந்து கெடுத்துட்டாங்க பஸ்ல போய் எடுத்து அந்த பிள்ள சித்தலம் போயிடுச்சு பெரியகலையாச்சு இந்தியா முழுசும் ஒரு அசைவு ஆச்சு இப்படி பல காரியங்கள் இருக்கு அதில் ஒரு குற்றச்சாட்டு முழு உலகமும் தப்பு செஞ்சவன் என்ன செய்ற்றஞ்சாட்டு அதில் ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் வேற ஒரு குரூப்பு அவங்க என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் என்னதுல சரியில்லை அதுதான் இவ்வளவு பிரச்சினைக்கும் காரணம் ஒன்று அவளும் இன்னொருத்தனும் பஸ்ல நடந்து கொண்ட விதங்கள் சரியில்லை தப்பு போட்டிருந்த தெய்வீகமானது அல்ல கலாச்சாரத்துக்கு உகந்தது அல்ல இதுதான் இன்னைக்கு உள்ள கொலைக்கு காரணம் ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க அந்த பொண்ணை தொட்டது தப்பு அடிச்சது தப்பு கெடுத்தது தப்பு கொண்டு அது அதுலாம் ஒரு வியூ கரெக்ட் அது தப்பு அப்படி செய்யக்கூடாது ஒரு பிள்ளை ஆனா அந்த பிள்ளை நடந்து கொண்ட விதங்கள் இதே போல நாம நானு நீங்க இப்போ ஒரு கத்திய சமூகத்தில் பதினோரு மணிக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும் நமக்கு பல பிரதிஷ்டைகள் இருக்கு காலையில் சாப்பிட மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் முடிய எப்படி வெட்டுவேன் பச்சை கலர் போட மாட்டேன் வெள்ளையே தான் போடுவேன் நான் வந்து ஒரு மணி நேரம் முழங்கால் நிற்பேன் கைகளை வைத்துவேன் பைபிள் படிப்பேன் முழங்கால்னு தான் பைபிள் படிப்பேன் நான் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் சாப்பிட மாட்டேன் இந்துக்கள் வீட்டுக்கு போக மாட்டேன் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன் எந்த சாவுக்கும் உலக இப்படிலாம் நம்ம நினச்சிரோம் நம்முடைய பக்தி எப்படி எப்படி நமக்கு தூண்டுதல் கொடுக்குதோ அப்படிலாம் நம்ம என்ன செய்றோம் அது பிரதிஷ்டை பண்ணுறோம் அது தனிப்பட்ட விதத்தில் கரெக்ட் அதை நான் குறை சொல்லலை பரியாசமில்லை ஏன்னா நானும் எனக்குன்னு நானும் ஒரு சில பெர்சனலாக நினைஞ்சிருக்கேன் என் பிரதிஷ்டைகளையும் பரியாசம் பண்றவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய பிரதிஷ்டையவே கொஸ்டின் பண்றவங்க இருக்காங்க ஆனா நான் ஏன் பண்ணு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை போய் ரோட்ல பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலையில அவங்க எங்க நினஞ்சிருப்பாங்க ஒன்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க கோபத்தில் பண்ணது இருக்கு கோபத்தில் பண்ண பிரதிஷ்டை கூட எனக்கு இருக்கு அது நான் விட்டுட்டேன் எத்தனையோ வருஷம் அதை ஃபாலோ பண்ணேன் கோவத்தில் வைராக்கியத்தில் பிடிவாதத்தில் பண்ண பிரதிஷ்ட ஒருத்தண்டை போட்டுட்டு பட்டினி கிடக்கிறான மொழிபெயர்ப்பின்படி அது தற்கொலை புரியுதா ஒருத்த வந்து உபவாசம் எடுத்தான்னா அதுக்கு தேவசமூத்துல காத்து கடந்து போற அடி சில காரியங்களுக்காக உபவாசம் அது தேவனுடைய பார்வையில உபவாசம் அதேது புருஷனோ மனைவியோ உளியக்காரங்களோ யாருக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு சாப்பிடாம கிடந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா அது என்னது பட்டினி நான் திரும்ப சொல்றேன் டிவியுடைய மொழிபெயர்ப்பின்படி தன்னை தானே வருத்தி கொண்டு கோவத்தில் வைராக்கியத்துல சாப்பிடாம கிடந்தா அது தற்கொலைக்கு சமானம் கவர்மெண்ட்ல வந்து ஒன்னாவத ஏத்துக்க மாட்டான் உடனே அவ்வளவு வரையும் கைது பண்ணிடுவான் எதுக்கு நானும் கூட இப்படிலாம் சில கோபத்தில் ஒரு நாள் எனக்கு எனக்கு வந்து நைட்ல குடிக்க கொடுப்பாங்க சாப்பட்டு தூங்கும் போது குடிக்கொடுப்பாங்க ஒரு நாள் எனக்கு கொடுத்தத நானும் தூங்கிவிட்டேன் அது என்னுடைய அறியாமை வேணும்னு குடிக்காமல் குடிக்கல அது வந்து கெட்டுப்போச்சு கெட்டு போச்சு நைட்டு பத்து மணிக்கு வச்சது பதினோரு மணிக்கு வச்சது காலையில் என்ன செய்யாது நானும் காலையில் எடுத்து பார்த்தேன் ஐயோ யோ நான் எடுக்கல காலையில் எனக்கு காஃபி வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சிஸ்டஸ் வந்துட்டு அட நேற்று நைட்டு கொடுத்ததோ குடிக்காமல் வச்சுட்டு அப்படின்ட்டு சத்தம் போட்டு போயிட்டாங்க நானும் ச இது என்ன இது நம்ம கவனிக்காமல் குடிக்காமட்டுமே கெட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எடுத்து வெளியே கொட்டிட்டேன் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த காபி கப்பை எடுக்க வந்தவங்க எங்கே இதே அதுக்குள்ளே என்ன ஆச்சு காணாமல் என்ன பண்ணிங்க அதை நான் வெளியே கொட்டிவிட்டேன் எனக்கு ஒரு பிரசங்கமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்டு கொடுத்தேன்னு குடிக்கல அது இதுன்னு ரைட் ஓகே சிஸ்டர் என்னையோடு இந்த நைட்டு காஃபி கொடுக்குறத நெஞ்சிடுறீங்க நிப்பாட்டிடுறீங்க ஓகேயா ரைட் இனி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க மேலே இவங்க என்ன இப்படி பண்ண நான் அப்படி பண்ணேன் கடைசியில் அன்னையோட நிப்பாட்டேன் அன்னைக்கு நைட்டு காஃபி வந்துச்சு ம் ரிட்டன் அடுத்த நாள் அதுக்கு பிறகு மாதக்கணக்கில் ரிட்டர்ன் அதுக்கு அவங்க பார்த்தாங்க விட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க எங்க அம்மா எதுக்கோ சென்னைக்கு வந்தாங்க அவங்க என்னை பார்க்க வந்தாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்க உங்க பையனுக்கு எங்க ரொக்கம் வருது எப்படி பண்ணிவிட்டாங்க திருப்பி நான் காப்பி பக்கமே போல ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் சமீபத்தில் தான் சார் நம்ம என்னைக்கோ என்னதே இதை குடிக்கிறதே விட்டுட்டேன் சொல்லி விட்டுட்டேன் மாத்திட்டேன் இப்படி நீங்க பண்ணிருக்கீங்களா கோபம் வந்தவுடனே யாராவது வாங்கி கொடுத்த துணியை போடவே மாட்டீங்க அப்படியே வச்சுக்குவீங்க போக அது தூக்கி போட்டாலும் பாவம் உடுத்தினாலும் அதோட பெரிய பாவம் அதனால வச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு ஆவியானவர் சொல்கிறாரு உங்களுடைய பேச்சோ பிரசங்கமோ உங்களுடைய சிரிப்போ உங்களுடைய உடையோ உங்களுடைய நடையோ உங்களுடைய பழக்க வழக்கங்களோ உங்களுடைய கோபங்களோ குரோதங்களோ உங்களுடைய பகையோ வைராக்கியமோ வெறு வெறுப்போ இவைகள் யாருக்கும் இடலை உண்டாக்க கூடாது தடுக்கல் குருடனுக்கு முன்னால ஒரு தடுக்கல போட்டா எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க அதனாலதான் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் மாறினார் நம்மளை மற்றவங்க லைக் பண்ற மாதிரி ரூபமே நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கூடாது உங்களில் இவைகள் எல்லாம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது என்னடா இது உபத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆபரேஷன் இப்ப ஏதோ மருந்து தான் கொடுப்பாங்க மாத்திரை கொடுப்பாங்க நாம வந்து நாம இடர்லா இருக்க போறதில்லை ஆனா நம்முடைய செயல்கள் ஏதாவது மற்றவனுக்கு இடர்ல உண்டாயிருந்தா நமக்கு என்னது சொல்ற அப்படி பார்த்தா நான் எத்தனையோ பேருக்கு இடரலா இருந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஜபம் இந்த உபாச ஜபத்தோடு நம்ம யாருக்கும் இனிமே இடர்லாவே இந்த பிரதரால இந்த அக்காவால இந்த சிஸ்டரால இந்த சகோதரி ஆலை என் புருஷனால என் மனைவி ஆலை அவளாலதான் நான் கெட்டு போயிட்டேன் அவ தான் என்னுடைய வாவிக்குரிய வாழ்க்கைக்கே தட அப்படின்னு சொன்னா நம்ம பரவாயில் போக முடியாது நம்ம எங்க போக வேண்டிய ஆளுங்க நடு சமுத்திரத்துக்கு போக வேண்டியாள் நடு சமுத்திரத்துக்கு போக வேண்டிய இன்னொரு ஆள் யாரு காட்டத்தி மரத்தை பார்த்து நடு சமுத்திரத்தில் அது காட்டத்தி மரம் கணித மரம் அதாவது அந்த மரத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதா எச் சொன்னாரா கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மரத்தை வேறோடு பிடிங்க நடு சமுத்திரத்தில் நடு என்று சொன்னால் அது நிச்சயம் நடு அங்க போய் போவோம் அப்ப காட்டத்தி மரம் தான் நடு சமுத்திரத்தில் போவோம் காட்டத்தி மரம் சொன்னா அது ஒண்ணுமே இல்லை காட்டத்தி மரத்தை குறித்து நான் ஒரு நாள் புண்ணிச்சா பிரசங்கம் பண்றேன் காட்டத்தி மரம் வந்து ஐம்பது அடி உயரம் வளருமா இயேசுவை பார்க்கறதுக்கு சகையை யூஸ் பண்ணது எது தான் காட்டத்தையும் பிறந்தான் வாழ்க்கை மாறாதவன் வாழ்க்கை மாற்றப்படாதவன் ஏறி உட்கார்ந்து இருக்கிற இடம் வாழ்க்கை மாற்றப்படாமலே இயேசுவை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான் பரதவும் போகணுன்னு ஏசு சொன்னார் இறங்கி வான ஐம்பது அடி வகை வளரும் அதாவது அபிஷேகம் பெந்தைக்கோசை அனுபவம்லாம் உண்டு ஆனால் நடுசுத்துறதுக்கு போய் நிற்கும் கடைசியில் அதனால் நம்ம ஜோம் பண்ணுமா உங்களுடைய பேச்சோ சிரிப்போ நடவடிக்கைகளோ நடையோ உடையோ பாவனையோ என்னுடைய நடையோ உடையோ பாவனையோ மற்றவர்களுக்கு இடர்லா இருந்தா நமக்கு ஐயோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கத்தாவே என்னுடைய எந்த செயல்களோ எந்த கிரியல் மூலமா நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன் இடர்லாய் இருக்க மாட்டேன் ஒரு பெண் வந்து காலேஜில் படிச்சார் ரொம்ப காமானக்கார் ரொம்ப நல்ல பிள்ளை எல்லாரும் எல்லாராலும் நல்ல போற்றி புகழ்ந்த ஒரு புகழப்பட்ட ஒரு பெண் உண்மையை நடந்தது சொல்றேன் கடைசியில் அவ தேர்ட் இயர் முடிச்சு போகும்போது கடைசி எக்ஸாம் முடிஞ்சு போகும்போது யார பார்த்தாலும் சிரிக்கிறதில்லை யாரை பார்த்தாலும் அனாவசியமாக நினைச்சதில்ல பேசறதில்ல ஸ்மைல் கூட பண்ண மாட்டான் நார்மலாக போயிட்டே இருப்பான் கடைசி நாள் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போகும்போது சரி நீ கடைசி நாள் தானே எல்லாம் முடிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவ தன்னுடைய கட்டுப்பாட்டை நினைஞ்சா தளர்த்தினா யாரோ ஒரு பையன் வந்தா ஹாய் என்ன ஹாயின் தா இவ சிரிச்சுட்டா இவ சிரிச்சுட்டு போயிட்டா இவ சிரிச்சுட்டு போனவுடனே அவனுக்கு மென்டல் ஆயிடுச்சு அதை ஒரு நாலு பேர் சொல்லி பார்த்து இடம் இன்னைக்கு ஒன்றே பார்த்து சிரிச்சுட்டா நீ தாண்டா கவனிக்காமல் இருந்ததுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தான் அவ்வளோதான் பிசாச அவனுக்குள்ளேயே ஏறிச்சு ஒரு ஒரு நிமிட சிரிப்பு அவனுக்கு இடரில் உண்டாக்கி அவன் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இந்த பிள்ளைனுடைய அடுத்த கட்ட படிப்புலாம் நின்று எல்லாம் குட்டிச்சவரா போச்சு எதுக்கே ஆ திருமணம் எடுக்கிறீங்களா உங்களுக்கு ஆவியானது குத்துறாரா இறங்குறாரா எலும்பு கணு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டப்படுதா எதாவது ஒரு நான் அப்படி ரொம்ப இட கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் தவறுதான் நீங்க அப்படி இருந்தா இப்ப ஆவியான சொல்றாரு இடங்களையும் தடுக்கலையும் போடலாகாதென்றே நீங்களே நிசை கொள்ளுங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க நீங்களே ஒரு தீர்மானம் விடுங்க உங்க வேலை சலத்துல சரி உங்களுடைய பிசினஸ்ல சரி உங்க பிள்ளைகள் மத்தியில ஊழியர்காரங்க மத்தியில கத்தாவே நான் இனிமே உன்னுடைய தூக்கம் கூட கடலாயிரும் கவனிச்சுக்காங்க உங்களுடைய ஒரு ஆள் தூக்கம் இப்ப நீங்க டிரைவருக்கு முன்னால போய் உட்காந்து தூங்குங்க அவன் தூங்கிட்டு வண்டி எங்க விட்டுருவான் அதனால தான் சொல்லுவாங்க டிரைவருக்கு முன்னால நினைச்சியாத தூங்க கேள்வி விட்டுருக்கீங்களா தூங்காதான்னு சொல்லுவாங்க மலையில ஏறிக்கிட்டு இருக்கும் போது போட்டு எழுதி போட்டுருப்பான் டிரைவர்கள் கவனத்திற்கு சைட் சீனரி பாராதிருங்க போயிடுவான் பள்ளத்துக்குள்ள போயிடுவான் நம்ம லேசா போதும் நீ தூங்கறது கூட மற்றவனுக்கு இடம் நீ சிரிக்கிறது இடம் நீ ஜவும இருக்கிறது இடம்லா இருக்கும் நீ முழங்க எல்லாரும் முழங்கால் போடுவோம் சமணம் போட்டு பிள்ளையார் மாதிரி சண்டில உட்கார்ந்து பவுல் சொல்ற நீ மாம்சம் பூசிக்கிறது ஒருவனுக்கு இடம் என்ன செய்யாத சொல்லுங்க நீ மாம்சம் பூசிக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் அடைஞ்சிட்ட நீ விக்ரோயில் நீ தான் குற்றவாளி சொல்றாரா நல்லா உட்காந்து படிங்க அப்ப நம்ம தூங்குறதோ நம்ம உட்கார்ந்து இருக்கிறதோ நம்ம எழுந்திருக்கோ நம்முடைய மற்றவனுக்கு இடரல் எல்லாரும் நீ கட்டில் போயிட்டு மறுத்துக்கிறது அர்த்தமே இல்லையா நீ ஒரு இடரல் ஒன்னு எந்திரக்கல்லி இறக்க வேண்டிய ஆளு நீ நீ விஸ்வாச வீட்டிலேயே இருக்கக்கூடாது விசுவாசி வீட்லயே நினைச்ச கூடாது இருக்கக்கூடாது நானும் சரி யாராலும் ஜோமண்ணுமா எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற இடர்ல எல்லாம் மன்னித்து தடுக்கலை மன்னித்து இனிமேல் நாமோ நம்முடைய சந்ததியோ நம்முடைய சபையில உள்ளவங்களோ யாருக்கும் இடரலாகாதபடி கத்தர் பாதுகாக்க முடியாது ஜோமன் ஜனுங்க ஜங்க கதாவே இனிமேல் என் வாழ்நாளில ஒரு நாள் கூட யாருக்கு நான் இடலா இருக்க மாட்டேன் சுவாமி அலலுயா அந்த அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா நாம யார பத்தியும் தவறான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது மத்தவங்களுடைய மனசை கெடுக்குற மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது பொய்யான கருத்துக்களை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீபான்னு ஒருத்தர் இருக்கான் ஷீபா நம்ம சீபான்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம் ஷீலான்னா பொண்ணுங்களுக்கு பெயர் வைப்போம் இந்த ஷீலா ஷீபாலாம் யாரு பைபிள் படி ஆம்பளை தான் ஷீபா யாரு ஷேபா பெண்ணு வச்சுக்கலாம் ஷீபா சீபா யாரு தாவிதே புரியல அது சீம நான் சொல்றது ஷீபா சீபா யாரு சும்மா சொல்லுங்க தப்பா இருந்தா பாக்கலாம் மேபி பேசத்தினுடைய வேலைக்காரன் பாசிங்க ரெண்டு அஜாக்கள் அவன் வந்து தாவீதா அப்சலமுக்கு பயந்து ஓடி போய் திரும்பி வரும் பொழுது இந்த ஷீபா வந்து மேவி பசத்தை பற்றி தப்பா சொல்லிடுவான் ராங் தவறான கருத்துக்களை பொய் சொல்லி விட்டுருவான் அவன்தான் ஷீபா இந்த ஷீபாவுடைய ஆவி நமக்கு நமக்குள்ள இருக்கா இல்லையா 2 சாம்பில் பத்தொன்பது இருபத்தி அஞ்சுல கேளுங்க இருபத்தி ஏழு என்ன இது வாசிக்குது நானே வாசிக்க எனக்கு தெரியாதாங்க 2 சாம்பில் பத்தொன்பது இருபத்தி ஏழு இந்த பா முதலாவது வந்து இவனை பார்ப்பான் தாவிதை பார்ப்பான் எங்க அப்படின்னு அவன் இவனை கேட்பான் மேபி வசத்து எங்கப்பான்னு அதுவானா அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவான் ரெண்டு சாம் வேல் பதினாறு ஒன்று ரெண்டு வாசி ஆட்சியே போயிருதுன்னு சொல்றான் யாருக்கு தாவித்துக்கு ஆட்சி போயிட்டு மேவி பசு சொல்றான் எனக்கு என்ன வந்துருப்போது எனக்கு ஆட்சி வந்துருதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னான்னு இவன் சொல்றான் மேவி வசதிக்கு ஆட்சி வந்த பிறகு மேவி வசத்த சொத்து எப்படி யாருக்கு கிடைக்கும் புரியுதா சொல்ற பயன்ட்டு சீபா வந்து ஒரு கதையை கலப்புறான் இவன் கேக்குறான் அவனுடைய ஆண்டோடைய குமாரன் எங்கே யோனத்தானுடைய அப்பா அவன் சொல்றான் ஐயோ அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதான் எருசலேமில் இருக்கான் இன்னைக்கு கத்திர நிசையப்போ ராஜ்யம் என் வசமா திரும்ப போறதுன்னு சொல்றாங்க அதுக்கு சாவி சொல்றான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொத்துல உனக்கு தான் எப்படி சொத்து கிடைக்கும் அவன் ராஜா வைட்டானா சீபாவை துரத்தில விடுவான் இப்ப பாருங்க இது இப்படி ஒரு கதைய போட்டு அவன் எனக்குமக்கு ஆதரவா இருந்த ராஜா போயிட்டானே போச்சு எப்ப திரும்ப வருவானோ சொல்லிட்டு சமாதானோட சீக்கிரம் வரணுமே அப்படின்ட்டு அவன் எப்படி கிடக்கிறான் கால்களை சுத்தம் பண்ணல தாடியை சவரம் பண்ணல வஸ்திரங்களை வெளுக்கல அப்படியே செத்து போனது மாதிரி கிடக்கிறான் இப்ப ராஜா வந்து அவன் எரிசில ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து மேபி போசேத்தே நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் ராஜாவாகிய ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் முடவனான் ஒரு கழுதியின் மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியன் சொன்னேன் அவன் ராஜாவாகிய என்ன ஆண்டவனத்தில் உங்க அடியான்மையில் வீண் பலி சொன்னான் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு குழப்பி விட்டது யாரு சீபா இங்க யாராவது சீபா இருக்காங்களா அது ஒரு ஆவி அதாவது மற்றவங்க நல்லவங்களுடைய மனதை என்ன செய்வது கெடுக்கிறது தவறான கருத்துக்களை சொல்லி கலையை விதைக்கிற ஆவி அவன் கேக்கறான் எங்க ஆண்டவருடைய குமாரன் ஐயோ அவன் ராஜாவது விசாரிச்சுட்டு இருக்கீங்க இப்ப பார்த்தான் தாடிய வீடியெல்லாம் சவரம் பண்ணாம அப்படியே பைத்தியக்கார மாதிரி வந்தேன் என்னன்னு கேக்கிறான் இல்லையா நான் நீங்க வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஹமான இல்லாம இருந்தேன் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஓஹோ அவன் சொன்னது என்னது பொய் வீண் சொன்னான் அவன் அழகா சொல்றான் நீ தேவது போல இருக்கிறீர் உமது பார்வைக்கு நலமானபடி செய்யும் நான் சாவுக்கேதுவானவன் உடைய பந்தியில சாப்பிடுறதுக்கு என்னைய வைத்தீங்க நான் இப்ப போய் எந்த காரியத்தையும் நியாயம் பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுரியம் இல்லன்னு சொன்னான் உடனே ராஜா சொன்னான் உன் காரியத்தை அதிகமாய் பேசுவானேன் நீ அவனு ஷேர் பண்ணிட்டு ஒதுங்கி போயிட்டேன்னு சொல்லிட்டான் அவன் முப்பதாம் அவசரத்துல பாருங்க மேபி பேசுறது சொல்றான் என் ஆண்டவன் சமாதானத்தோடு வந்த பிறகு எனக்கு என்னதுக்கு ஷேர் எல்லாத்தையும் யாரும் எடுத்துட்டு போய்ட்டோம் அநியாயமா பள்ளி சொன்ன ஷீபாவே தூக்கிட்டு போட்டு சொல்லிட்டான் எப்படி இருக்கும் அதாவது தவறான கருத்துக்களை நம்ம எப்பவுமே சில புருஷன் வந்து சில தவறான கருத்துக்களை பிள்ளைகளுக்கு இல்லாவிட்ட மனைவிட்ட சொல்லிருவாங்க இவன் இப்படி அவன் இப்படி அவன் இப்படி இதா சில மனைவி தன்னுடைய புருஷன்கிட்ட அவங்க உங்க அக்கா சரியில்லை உங்க அம்மா சரியில்லை அண்ணன் சரியில்லை என்ன தேவை தூக்கிடுவ போட்டுருவாங்க கருத்துக்களைவே என்ன செய்யக்கூடாது அது களை அதை விதைக்கவே கூடாது நீங்க அப்படி யாராவது பத்தி தவறான கருத்துக்களை சொல்லிருக்கீங்களா வீண் பலியே சொல்லாதீங்க சுனேமியால் வீட்டுக்கு எலிசா அடிக்கடி வந்துட்டு போறாரு சூனேமையால் அதை குறித்து தன்னுடைய புருஷன் என்று சொல்லும் போது எவ்வளவு அருமையா பக்குவமா சொன்னா தெரியுமா ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் கான்கிரேன் அவருக்கு நம்ம ஒரு வீடு கட்டலாம் வரும்போது அந்த வீட்டுல போய் தனியா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஊக்காரனை பத்தி ஒரு விசுவாசி தான் புருஷன் எப்படி சொல்ற அடிக்கடி இருக்கும்போது மட்டும் வந்தால் போதும் அவர் சொல்றா நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷனை ரட்சிக்கப்படாத சுனமியுடைய புருஷன் வந்து பக்குவம் இல்லாத ஒரு அழகா பேசுறா என்ன சொல்றத்தில் வந்து போகிற மனுஷன் பரிசுவான் அவனுக்காக தப்பு இல்லை அவன் உடனே வீடு கட்டி கொடுத்தான் நீங்க வந்து யார பத்தியும் நீங்க தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க போட்டு வைக்க உண்மையா இருந்தா சொல்லுங்க ரைட் அது ஒரு விஷயம் அது ஒரு பகுதியில் கரெக்ட் பொய்யை கலைந்து மெய்யை பேச ஆனா இல்லாத ஒரு காரியத்தை நீங்க அப்படியே கண்ணு மூக்கு வாயு வச்சு ஜீவ சுவாசத்தை புஷுன்னு ஊதி பொம்மையாக கொண்டு வந்து பாட்டிடக்கூடாது நம்மளுக்கு சிருஷ்டிக்கிற சக்தி உள் ஒராள் அது அப்படியாம ஒரு ஆள் இப்படியாம அப்ப ரெண்டு கண்ணு வந்துருச்சு அடுத்து இது இப்படி இல்ல அப்படி அடுத்து ரெண்டு கை வந்துருச்சு அதுக்கு இப்படியே கொஞ்ச நேரத்தில் அதுக்கு அப்படியே வந்து அது ஒரு பொம்மை மாதிரி நிற்கும் ஒரு ஆள் வந்து ஊதிருவான் ஏதா வதந்தியை பரப்பி விட்டுருவான் அது பாட்டுக்கு அந்த வதந்தி ஜீவ சுவாசம் உள்ள வந்துடும் அது அப்படி இது இப்படி நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அது எப்படி இப்படி என்று சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க இந்த சீபா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளுவன் அவன் பாருங்க கரெக்ட் டயத்துல வந்து குறுக்க வந்து அப்படியே இரநூறு திராட்சைக்குல அது திராட்சை ரசம் அது இதுன்னு அவன் கேட்கறான் என்னத்துக்கு இது வாலிபர்களுக்கு இது உங்களுக்கு இது விடாய்த்து போனவங்களுக்கு அப்படி இப்படி எங்க அவன் எங்கண்ண ஐயோ அவனை போய் கேட்கறீங்க நீங்க அவன் இந்த ராஜா வேண்டும் தலைகளை நின்றுட்டு இருக்கான் எவ்வளவு ஒரு அபாண்டமான சம்பந்தம் இல்லாத ஒரு இது சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி சொல்லிட்டான் எப்படி இருக்கும் பாருங்க எனக்கு ஒரு பிள்ளையக்காரரு ஒரு பிள்ளைய பற்றி தப்பாவே சொல்லுவார் அண்ணா உங்களுக்கு தெரியாது நீங்கள் வளர்த்த பிள்ளை தான் ஐயோ அது காலேஜில் ஒரு பையனோட பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு காலேஜில் பயங்கரமான பிரச்சனையா நான் உடனே அந்த வீட்டுக்கு போன நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு கேட்டு உருண்டு பிறண்டு அடித்து அந்த பொண்ணை விசாரித்தா அது நான் காலேஜ் நிப்பாட்டி எவ்வளோ நல்லாச்சு காலேஜ் இன்னி போகிறது இல்லையா எப்படி காலேஜ் முடிச்சிருச்சு இவன் இப்போ பிரச்சனை நேரத்து பிரச்சனை நேரத்துலாம் அந்த பையன் பின்னாலேயே வந்துட்டானா ஓடி வந்துட்டாளாம் அப்படி இப்படின்ட்டான் அவங்கள காலேஜ் போய் எத்தனையோ மாதம் ஆச்சு அது என்னடா அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் புதுசாக கதை நினைஞ்சிட்டே இருக்கான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் புது புது கதைகள் ஊழிய கணங்களும் இருக்காங்க விசுவாசிகளும் இருக்காங்க நம்ம ஒரு சிலருக்கு இந்த கதைகள் கட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அந்த ஆவி இருக்கா சீபாவின் ஆவி இருக்கா சீபா இருக்கானா சீபா இருக்காளா சீபா ஆனா அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் தாவித்துக்கு இவன் மேபி பச வந்த கோலத்தை பார்த்தோன்னே நினச்சிட்டான் ஏன்னா அழுக்கு ட்ரெஸ் போட்டு தாடியை சவரம் பண்ணாம கால்களை சுத்தம் பண்ணாம அப்படியே பைத்தியக்கார மாதிரி வந்தவொடனே என்ன என்ன ஆச்சுன்னு ஐயோ நீங்க சமானத்தோடு வரணும்னு நான் என்ன செய்றேன் நான் பிரதிஷ்டை பண்ணி தலை முகத்தை கூட சகபரம் பண்ணாமல் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்ப அவன் இப்படி சொன்னான் எப்படி ஆயிடுச்சே பொய் யார் பொய்யே வேலைக்காரன் சரியான பொய் சொல்லிட்டான் கேஆசி இதே மாதிரிதான் போய் சொன்னான் யார்டு போய் நாகமண்ட இப்பொழுதுதான் ரெண்டு வாலிபர்கள் வந்தார்கள் சொல்லு வாசிங்க எத்தனை வாலிபர் வந்தாங்க இப்ப தான் வந்தாங்க ரெண்டு ரா இத்துல வாசி மாதிரி தடவர்கள் புக் இருக்கு அதுல தடவுற மாதிரி இப்படி பாக்குறது எதுக்கு டக்குன்னு அப்படி திருப்பண உடனே வந்துட வேண்டாமா ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாசிங்க கதை பண்ணிட்ட எவ கு கதை சொ இப்பொழுதுதான் இப்பொழுது சாப்பிடுறதுக்கா உடனே ஒரு கதையை சொல்லி வாங்கிட்டு போனது வந்து ஒரு தளர்ந்து வெள்ளியும் இல்ல ரெண்டு மாற்று வஸ்தர்கள இல்லை அதை அவன் யூஸ் பண்ணவும் இல்லை கொண்டு போனான் ஆனால் இவன் வாங்கிட்டு போனது என்னட்ட குஸ்ட்ரோகத்தை வாங்கிட்டு போனான் அவ்வாண்டமான பலிகள் சொன்னால் அது நமக்கு தான் சுற்றி சுற்றி நம்ம தள்ள வந்து கப்புன்னு வந்து உட்காந்து வீண் கதைகளை சொல்லாதீங்க வீண் பலிகளெல்லாம் போடாதீங்க அது ஒரு ஸ்பிரிட் சீபாவனுடைய ஆவி ஜோம் ஒண்ணுமா அப்படி நான் சொல்லியிருந்தாலும் தப்பு நீங்க சொல்லியிருந்தாலும் தப்பு அப்படி மற்றவங்க மேல இப்படி சொல்லி எத்தனையோ பேர் போயிட்டாங்க சபையை விட்டு எத்தனையோ விசுவாசிகள் இப்படி வீண் பள்ளிகளினால நினைஞ்சிருக்காங்க வேணாங்க வேணாம் வேணாம் விட்டுருங்க நான் போயிடுறோம் ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் நம்ம ஊழியத்தில் அநேகர் விழுந்து போறாங்க விழுந்து போறாங்க விழுந்து போறாங்கன்னா எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனவங்க அல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் போயிட்டாரு அவர் பெரிய பாவி அந்த அந்த பொண்ணு அந்த பிரதர் இந்த சிஸ்டர் அப்படி கிடையாது இப்படி இந்த பழிகளை சுமக்க முடியாத வேதனையில் போனதே ஒரு பெரிய கூட்டம் கிடக்கு ஒரு குற்றச்சாட்டா வீண் பழிமா எல்லாரும் கத்திரதும் சபையினுடைய ஜனங்களை ஊர்களை கலக்குகிற மீன் பள்ளியினுடைய ஆவியை கத்திர எடுத்து போட முடியாது கருத்துக்களை பதிய வைக்கிற அந்த வல்லமை அப்புறப்படுத்த முடியாச்சோ அடுத்து ஒருவருடைய மன வியாகுலங்களை அறிந்து நாம் அவங்களோட துக்கம் பண்ணுமே தவிர அதை கண்டு சந்தோஷப்படக்கூட ஒரு சிலர்லாம் மற்றவங்க கஷ்டப்படும் போது கண்டுக்கிறதே இல்லை அதாண்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஹெல்ப் கேட்ட கூட பண்ண மாட்டாங்க இவங்களாம் இந்த லேவியர்கள் இவங்கெல்லாம் ஆசாரியர்கள் இல்லாட்ட இவங்கெல்லாம் யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்பு அந்த குழியில் கிடக்கும் போது அழுகுறான் கெஞ்சுரா விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க பாசிங்க ஆதி ஆமாம் நாப்பத்தி ஒன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்க மன வியாகுளத்தை கண்டுட்டு நம்ம அப்படியே அசால்ட்டா போனோம்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு ஆபத்து நேரிடும் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது மற்றவங்க படுற வேதனைய பார்த்து நம்ம அசால்ட்டா போகவே கூடாது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் போது அவன் மன வியாகுளத்தை நாம் கண்டும் அவனுக்கு என்ன செஞ்சிட்டான் செவிகொடாம இருப்பான் யோசிப்பினுடைய சகோதர்ட் அப்படி இருந்துச்சு நல்லா சொல்லும் போது என்ன செய்யல தெரியல கடினப்பட்டு நமக்கு வந்து இறுதம் சொன்னா மற்றவனுடைய மன வியாகுலத்தை கண்டு உடனே என்ன செய்யறது மன உருக்கம் இயேசு அந்த ஜனங்களை பார்த்து என்ன செஞ்சாரான் மனதே உருகினார் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அந்த தாய் அந்த நாயினு ஒரு விதவை அழுகிறத அப்படியே பார்த்துட்டு அவ படுற வேதனை அவள் ஒரே பிள்ளை புருஷன் இல்லை அவனும் செத்துட்டான் அந்த பிள்ளையும் எப்படி இருக்கும் தன் ஒரே பேரானவனுக்காக துக்கித்து புலம்புறதை பார்த்தவொன்னே இயேசு அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டார் மனதுருகி தான் எதை தொட்டார் பாடைய தொட்டார் லோக்கா ஏழாம் அதிகாரம் அவள் மேல் மனதுருகினார் அலாதே பையனை பார்த்து மனதுருக அவன் செத்து கிடக்கிறாங்க அது வேஸ்ட் ஆனா இவளை பார்த்து மனதுருகி அலாதே சொல்லிட்டு தான் யார கிளியர் பண்ணிவிட்டார் இவனை எழுப்பி விட்டார் இயேசுடைய ஆவி வந்து மனதுருக்கத்தின் ஆவி அநேகருக்கு மற்றவங்களுடைய வேதனையை கண்டு மனதுருக்கம் வர்றதில்ல அதனால தான் ஜபங்கள் கேட்கப்படுகிறதும் ஜபிச்சு பாருங்க அதுக்கு ஆமேன் என்று கத்த பதுகு மற்றவங்களுடைய மன வியாகுலம் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கறத ஃபீல் பண்ணணும் டிஜிஎஸ் தினகரனை கேட்டாங்களாம் நீங்க என்ன படக் படக்குன்னு எழுதுறீங்க யாரும் வச்சாலும் உடனே அப்படின்னு சொன்னார என்னைய கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இந்தந்த வியாதிகளில் கத்திரி செஞ்சாரு கொண்டு போனார் அந்த மைல்டு அட்டாக்கு எப்படி ஹை ஹெவியாக வந்தால் எப்படி அட்டாக்கு இது எல்லாமே நான் செஞ்சேன் அனுபவிச்சுவன் தமிழில் சொல்லுவான் வயிற்றுவழியும் தலைவலியும் வந்தா தான் தெரியும் நான் அனுபவிச்சேன் என் ஒரே பிள்ளையை ஆக்சிடென்டில் நடரோட்டில் சாக கொடுத்தேன் அப்போ அந்த பிள்ளையனுடைய இழப்பு எனக்கு என்ன செய்து இன்னும் இதே போல பிள்ளையோ புருஷனையோ மனைவியோ இழந்தவங்க எப்படி அதனால தான் அழுகிறேன் நம்ம அழுமா செத்த வீட்டுல போயிட்டு கூட சோத்திரம் சோத்திரம் அழகா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் செத்துட்டாங்களா அப்படியா எத்தனை மணிக்கு அடக்கம் என்ன பையன் இப்படியா அப்படியா எப்ப அடக்குமா நமக்கு அதை பத்தி என்ன இல்ல பைபிள் சொல்லுது அழுகிறவனு சேர்ந்து என்ன செய்யுங்க துக்கப்படு சேர்ந்து துக்கப்படு உனக்கு அந்த இறுதம் இருக்கணும் இல்லையா மன வியாகுளத்தை கண்டும் நாம் செவிகொடாமல் போனோம் ஆன அப்படின்னா நமக்கு இந்த ஆபத்து நேரிட்டது அநேக விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஆபத்து நேரிட்டதுக்கு காரணமே மற்றவங்களுடைய மன வியாகுளத்தை இவங்க என்ன செய்யறதில்ல சட்டம் பண்றதில்ல மதிக்கிறது இல்லை கண்டுகொள்ளாமல் போறதுனால தான் இதெல்லாம் நடக்கும் திருப்பி பிரச்சனை வந்த உடனே சோதரம் சோத்திரம் சோதரம் ஏன்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா எத்தோ வருஷம் கழிச்சு இந்த இன்சிடண்ட் நடக்கு புரியுதா புரியுதா உங்களுக்கு பதினேழு வயசுல போடுறாங்க இந்த சம்பவம் நடக்குது எப்பெல்லாம் பிரச்சனை வருதா யாபத்துக்கு வருது இந்த குற்றம் தான் வருது நம்ம பண்ணிட்டோம் அதை பாருங்கள் அந்த குற்றத்தை அறிக்கை செஞ்சு விடாததுனால அது என்ன செஞ்சிருக்க பின்னாலேயே வந்துக்கிட்டே இருக்கு அந்த வியாகுளத்தை கண்டுட்டு விட்டுட்டுமே விட்டுட்டமே ஐயோ யோ யோ யோ ஜம் நமக்கு இந்த நாட்களில் மற்றவங்களுடைய மன வியாகுளத்தை கண்டு நம்ம ஆசாரியன் லேவியனை போல ஒதுங்கி போகக்கூடாது மனதிற்குன அந்த சமாரியனை போல இறங்கி என்ன செய்யணும் கிரியேசன் நமக்கு செபிக் கொடுக்கணும் அவங்களுக்காக செய்யலாம் அவங்க அங்கே போய் உட்காந்து வீட்டு அறிக்கை செஞ்சு விட்டுருக்கான் எங்கே உட்காந்து இவங்க ஒருத்தன் சொல்கிறான் பாத்தியா அன்னைக்கு அவனுக்கு பண்ணாதனு சொன்னடாடா எத்தனை வருஷம் எத்தனையோ வருஷம் கழிச்சு பத்து இருபது வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் எத்தனை வருஷம் சரியா கணக்கு இருக்கு பைபிளில் எத்தனை வருஷம் சொல்லுங்க சொல்லுங்க விவசாயப்புக்கு விவாகம் ஆகும்போது எத்தனை வயசு அப்போ பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன சிக்கல் வந்த உடனே எது வந்து நிற்குது குழிக்குள்ள கடந்து கத்தனானே அந்த சத்தம் எதிர் நொழிக்குது வருது பாருங்க டக்குன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு அப்படி பண்ணக்கூடாது அநேக விசுவாசிகளுக்கு சில ஆபத்துகள் வந்ததுக்கு காரணம் மற்றவங்க மன வியாகுளத்தை நீங்க கண்டுக்க செவி கொடுக்காம நினைச்சீங்க போனீங்க அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு சிக்கலில் சிக்கிட்டு கிடக்கிறது காரணம் இதுதான் எத்தனையோ விசுவாசிகளுடைய மன வியாகுலத்தை கண்டுட்டு தோத்திரம் தோத்திரம் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறான் மஞ்சக்கிரி அனுபவிப்பான் அந்தளவு அப்படி பண்ணா இப்படி பண்ணான் இப்படி சொல்லிவிட்டு நம்ம எதை தட்டி விட்டு போயிடுறோம் அது கண்டுக்காமல் போயிடுறோம் ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து இதனால தான் வர்றது வேற ஒன்றும் கிடையாது ஊழியக்காரன் அடிபடுறதுக்கு காரணமே விசுவாசிகளுடைய மன வியாகுளத்தை கண்டு அவங்களுக்காக நிச்சயல செபிக் இன்னைக்கு கூப்பிட்டா நாளைக்கு நாளைக்கு கூப்பிட்டா ஏழு நாள் கழிச்சு இல்லை நான் வரவே இல்லை கண்டுக்கிறதில்ல நம்ம வந்து மன வியாகுலத்தை கண்டு திறப்பில் நிக்கணும் கத்திர நாட்கள் நமக்கு அப்படிப்பட்ட ராணுவத்தை தரணும் இல்லைன்னு சொன்னா எங்கிட்ட ஆபத்தில் சிக்கிட்டு சம்பந்தம் இல்லாத ஆபத்து வரும் இவங்க பேசுறது யாரு கட்டிட்டு இருக்கா விவசாயப்பட்டு இருந்தான் ஓஹோ பரவாயில்லையே எங்க வந்து அறிக்கை அவனுக்கு பாதி கோபம் பாதி பாசம் அவனுக்கு பாதி பாசம் வருது பாதி சரி விட்டுங்களேன் ஒரு வழி பண்ணலான்னு இப்படி இந்த டபுள் இல்லை தான் நிற்கிறான் உடனே எல்லார் பாக்கெட்லேயும் அந்த பணத்தை போட்டு விடு அங்கே ரோட்டில் போன உடனே அங்கேருந்து பிடிச்சி அவ்வளோ வரையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டுவான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தான் பாத்திரத்தை போட்டு விடுணும் பாத்திரத்தை போட்டு அங்கே நடு ரோட்லேருந்து அவ்வளோ வரையும் எங்கே எழுதிட்டு வா எழுதிட்டு வா வந்து எல்லாம் முழங்கால் போட்டு நிற்கிறாங்க மோகங்க அப்புறம் விழுந்து ஐயோ சரி போ திருப்பி வா அவனுங்களை போட்டு ஒரு வழி பண்ணான் திருப்பி சரி போட்டான் மன வியாகுளத்தை உங்களுக்கு காண முடியுதா சில புருஷமாருக்கு மனைவியினுடைய கஷ்டம் புரியவே புரியாது புது புருஷ மனைவிகளுக்கு புருஷனுடைய பாடுகள் ஒன்றுமே தெரியாது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படுற கஷ்டங்கள் தெரியாது எப்படி பலரும் அதனாலதான் பல குடும்பங்கள்ல பல விசுவாசிகள் ஊழியக்காரங்களில் பல ஆபத்துக்களை சிக்கிக்கிட்டு சம்பந்தம் இல்லாத ஆபத்து வந்திருக்கும் நான் என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ண ஒரு தப்பு பண்ணல யாருக்கு தீங்கு பண்ணல அழுதுகிட்டு இருக்கும் போது என்ன செய்யல அவனுடைய வேதனையை கண்டு நீ என்ன செய்யல மனதுருகல அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நீ என்ன செய்யல செவி கொடுக்கல அவனுக்காக நீ திறப்புல நிக்காது நல்ல உனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ஊழியத்தில் குடும்பத்தில் உண்டாகுது அதனால இனிமேல் நம்முடைய மற்றவருடைய மனைவியாகுலத்தை கண்டு அவர்களுக்காக பரிதிர்பிக்க கூடியதான ஒரு கருவே கத்தை நமக்கு தரமுடியா ஜோம் அண்ணுவாம் மற்றவருடைய மனவியாகுலத்தை கண்டு பரிதிர்பிக்கக்கூடியங்களை மாற்றுவாங்க ஆம் கத்தோட ஜெயமுடியா ஸ்தோத்திரம்